செல்லும் வழியில் அவர்களை காட்டு அரபிகளில் ஒருவர் சந்தித்தார் தான் பயணம் செய்த கழுதையின் மீது அவரை ஏற்றி கொண்டார்கள் தன் தலையில் இருந்த தலைப்பாகையை அவரிடம் கொடுத்தார்கள் அப்போது நாங்கள் அல்லாஹு உங்களுக்கு நன்மையை தருவானாக நிச்சயமாக இவர்கள் காட்டு அரபிகள் இவர்கள் சாதாரண பொருளை கூட திருப்திப்பட்டுக் கொள்வார்கள் வாகனம் போன்ற பெரிய அன்பளிப்பு தேவைதானா என்று கேட்டோம் அப்போது அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் என் தந்தை உமர் அதி அவர்களுக்கு நண்பராக இருந்தார் நன்மையானவற்றில் மிகப்பெரிய நன்மையானது ஒருவன் தன் தந்தையின் நண்பரை இணைத்து வாழ்வதுதான் என்று நபி சொல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் அப்துல்லா இபின் உமர் அதி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு மக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார்கள் கழுதை வைத்திருந்தார்கள் சடைவு ஏற்படும் போது அதில் ஏறிக்கொள்வார்கள் தன் தலை மீது தலை பாகையும் அணிந்து கொள்வார்கள் அந்த கழுதையின் மீது பயணம் செய்த ஒரு நாளில் அவரை ஒரு காட்டறுப்பி கடந்து சென்றார் நீ இன்னாரின் மகன்தானே என்று கேட்டார்கள் ஆம் என்றார் அந்த காட்டரவில் உடனே அவருக்கு கழுதையை கொடுத்தார்கள் என்று கூறினார்கள் அவரிடம் கொடுத்து இதை உன் தலையில் கட்டிக்கொள் என்று கூறினார்கள் அப்போது அருகில் இருந்த அவர்களது தோடர்கள் உங்களை அல்லாஹ மன்னிப்பானாக இந்த காட்டரவிற்கு நீங்கள் பயணம் செய்ய வைத்திருந்த கழுதையையும் நீங்கள் தலையில் கட்டி வைத்திருந்த தலைப்பாகையையும் கொடுத்து என்று கேட்டார்கள் அப்போது இபுனு உமரது குடும்பத்தை இணைத்து வாழ்வதாகும் என்று நபி அலஹி வசம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என் தந்தை உமரது எல்லா அவர்களுக்கு இவரின் தந்தை நண்பராக இருந்தார் எனவே தான் கொடுத்தேன் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு